السلام عليكم محمد صلى الله عليه وسلم وعلي اهل سيدنا وعصاه سيدنا صلى الله تبارك الله تعالى بما في التنزيل قال في منه يقول هو عليه رحيم وله ينزل على الله بعض ما جاء به وان الله هو الوفاء رب العالمين اللهم صل على محمد صلى الله عليه وسلم وتذكروا امتي على ثلاثه يسمعونني كل منكم الا بالتقوا عذ قال ومن شاء الله قال ما انا على دين الله من من الذي خلقه ربك يقول لكم تقولون ذاك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 வழிகாட்டியாக அது வாழ்க்கையில் சந்தோஷம் அனைத்தும் பின்பற்றி வாழ்வதையானது என்பதில் கல்லூரி கிடையாது உங்களுக்கு ஒரு அசுத்தார்களோ அதை எடுத்து சொல்லுங்கள் எதனை வேண்டாம் என்று கதை செய்தார்களோ அதை நீங்கள் ஒரு மனிதன் மிகவும் அன்பு இருக்கின்றதாக சொல்கின்றார் அல்லா மீது அந்த அளவுக்கு அன்பு உள்ளதாக கூறுகின்றான் நான் விசுவாசத்தான் என்றால் அடையாமல் என என்னை பின்பற்று அந்த சொன்னால் நீங்கள் ரசூ ரூபாவை பின்பற்ற எப்படி ஒரு மனிதன் ரசூ ரூபாவை பின்பற்ற ஆரம்பிச்சிருந்தாலும் உங்களை அந்த முகப்பத் வைக்கின்ற சொல்லுங்க கன்னிசுக்கர தனவான்களே ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு வருடங்களாக இந்து வரைக்கும் இஸ்லாம் உறுதியாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கின்றது இஸ்லாம் அதற்காக அமைத்துக் கொண்ட தேசம் எனவே இஸ்லாத்துடைய அடிப்படைகள் இன்று வரைக்கும் இஸ்லாத்தை உறுதியாக இருந்திருக்கின்றன நாங்கள் பார்க்கின்றோம் சென்ற ரமக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பழைய கண்டுபிடிக்கப்பட்டது விருது அந்த ஆண்டு ஓடி காட்டுகிறார்கள் சூரத்து ரஹ்மாலு ஆயிரத்தி நானூறு வர்ஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட சூரத்து ரஹ்மால் மகானல்ல கையில் அந்திரூறு வருடங்கள் சாதினாலும் இந்த அளவுக்கு இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் காரணம் இஸ்லாத்தில் உள்ள கொள்கைகள் எங்க எப்பவும் மாறுவது இல்ல புனித இன்றுலை வாழ்க்கை வழிபட கண்ணி சுன்களே என்றாலும் சமீப காலத்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இஸ்லாம் என்றது ஒன்றுதான் இஸ்லாம் என்றும் ஒன்றுதான் உள்ள பிரிவுகள் பெயர்கள் இருக்கலாம் இஸ்லாம் என்றும் பொழுது ஒரு இஸ்லாம் தான் இருக்கின்றது தீனக்கும் அனைத்தும் இது இன்று உலகத்தில் எந்த மீடியாவை எடுத்தாலும் அந்நிய சகோதரத்தில் கேட்டாலும் எந்த வகையில் மக்களிடத்தில் கேட்டால் இஸ்லாம் என்றால் கேட்பார்கள் கணிப்பீடு செய்யும் பொழுதும் கூட கிறிஸ்தவர்களை எப்படி என்று திரிக்கின்றார்களோ இதே போன்று சர்வதேச வாக்கெடுப்பில் கூட முஸ்லிம்களை ஒன்று இஸ்லாம இலங்கையிலே பல இடங்களில் இந்த ஷியாக்களை பற்றி பேசப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் ஒரு கவலைக்குரிய விஷயம் இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் ஒரே குரலில் ஷியாசனுடைய சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஷியாக்கன் எப்படி ஊடுருவுறாங்க உள்ள கூதுறாங்க ரெண்டு விஷயத்தை முன்னுக்கு வைக்கிறார்கள் ஒன்று முக்கியங்கள் தானே ஷியாக்கள் முக்கியங்கள் தானே நாங்கள் நாங்க கண்டைபிடித்துக் கொள்ளணுமா நாங்க நாங்க எதிர்த்து ஒரு நாடு இருந்தால் மட்டும்தான் எந்த அளவுக்கு நேற்று நேற்று ஈரான் ஷியாக்கள் ஈரானுடைய ஈரானுவோ ஜெருலம் மாதிரி ஒன்று கட்டி மசூது அஸ்தா மாதிரி ஒன்று கட்டி ஒரு ட்ரைனிங் நடத்திலிருந்து எப்படி அக்சாவை டிஃபைட் பண்ணி வெற்றி கையில் எடுக்கிறேன்றது முழு உலக செய்திகளிலும் காட்டப்படுகின்றது இப்ப ஈரான் ரெடி ஆகிட்டாங்க ஷிராக்க ரெடி ஆகிட்டாங்க முஸ்லீம்களுக்காக வேண்டி மசூது பாதுகாக்க போறாங்க அடுத்த செய்தி அரபுதான் பார்த்துட்டு சும்மா இருக்கு தேவைள்க நாங்க பின்பற்றிட்டுவோம் இப்படி ஒரு முறையை இந்த பொதுவ சொல்ல சொல்ல வருகின்ற விதங்களை என்ன அல்லது படிச்சுட்டாங்க இப்ப கண்மணி செல்ல மக்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க மருத்துவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் வேதங்களைக் கொண்டு கொள்ள வேண்டும் கொண்டு கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய கதவான்களே இது எங்களுக்கு தெரிஞ்சதுதானே சிலோர்ல எத்தனையோ கொள்கை இருக்கிற நாம் எல்லாம் சண்டை குடிச்சிட்டு இருக்கிறோம் ஆனா எங்கள்கிட்ட யாரு யார் இந்த கருத்து வைக்குமே காரா ஏற்றுக்கொன் வேத குர்வான் ஏற்றுக்கொள்ளுவோமா சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கண்ணேசுக்கு எங்க எந்த கித்தையும் கையில தூக்கல்ல முகாரி முஸ்லீம் திருமதி அபுதா இவ்வளோ எதுவுமே கையில தூக்கல்ல கம்ப்ளீட்டா ஹீஆக்கத்தை மட்டும் வச்சு உங்க நான் சொல்லுறேன் நீங்க முடிவு செய்யுங்க ஷீஆக்களும் நாங்களும் சேர்ந்து சமாதானமா கண்டிங்க நாய் போட்டா கழுவோட நாய்க்கு இறக்கம் காட்டணும் தூக்கி மடியில வச்சுக்கொள்ள இறக்கமா நடந்துக்கோங்க நாய் கிட்ட வந்தா கழுவோணம் இதே போது வேண்டாம் கூடாது சியாக்களோட சண்டை பிடிக்க கூடாது நாங்களும் சொல்றோம் ஒன்று சொல்லவும் முடியாது என்ன காரணம் சொன்னால் இப்போ சியாக்கோட பகுதியிலிருந்து சில வந்து அதுக்கு முன்னும் இருந்தாங்க சாதாரணமாக அறுபத்தி எட்டு எடுக்கும் அங்கே இங்க வரைக்கும் இருந்தார்கள் நாங்க யாராவது என்றால் உடனே சொல்லுவோம் சாப்பாக்கள் அதான் இல்ல அழியுழியா சொல்லுவாங்களா குடும்பத்தோட இறக்கமா வேற வேற வந்து வேற என்ன தெரியும் அவ்வளவுதான் அவ்வளவு காத்தி தான் தெளிவா தெளிவா சொங்க போடப்பட்ட வீடு இன்றும் இருக்கின்றது எங்களுக்கு வித்தியாசம் ஆனால் தனிசுர கனவான்களை இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்க தெரியுமா சொல்ல விரும்ப ஆயிரணக்கான மக்கள் இந்த விஷயம்ல என்ன இருந்தாலும் ஆய்ச்சா ஒரு நாள் தங்கிட்டு வந்தாங்க சொல்கிற அளவுக்கு டீச்சர்ல ரெண்டு மாதத்துக்கு முன்னாள் ஓட்டமாவடி பகுதியில் ஓ ஆய்ச்சா விபத்து இராத என்று பேசினான் ஒருவன்லாம் போது வைக்கின்றேன் ரெண்டு எ அண்ணா சினராக யாரும் சரியாக எந்த கொள்கைத்தாலும் ஆனாக்களுடைய சிறதாளும் முக்கிய கிட்டாபு மட்டும் சொல்கின்ற என கூடிய பிரதானமான முதல் தர அதிர் கிட்டத்தட்ட மாதிரி இதுல வருது எப்படி தெரியுமா வானம் பூமி அரிசி குறுக்கு எல்லாம் படைத்தப்பட்ட பின்னால் எல்லாம் சொற்கள் மரங்கள் எல்லாம் படைத்த பின்னால் மறக்க மாறுதார்களா யாங்க இருக்கா இருக்குது சொற்க அமைச்சு படைக்க பின்னாக மனசு மார்ந்த சொன்னார்களாம் யாரும் இருட்டாக இருக்கின்றது அந்த நூறில் இருந்து ஒளியில் இருந்து ஒரு ஒளியை வெளியாக்கிறான் அந்த பிரகாசத்தின் மூலமாக அண்ணா வந்த ஒளி அந்த பிரகாசத்தின் மூலமாக அமைச்சும் குறிச்சியும் வானமும் பூமியும் சோக்கமும் கூட ஒளிமயமானது மனசுகள்லா சீனக்கியம் கட்டது தெரியாது பாத்திமுத்து பரம்பரை வந்து நாங்க படிச்சோம் என்று சொல்றது பாரம் இல்ல ஜா என்ற தந்தையும் சியா காரம் நீடம் வைக்கிற எங்களுக்கு தெரியாது இது அவங்களோட சகையான இப்ப யோசிங்க இந்த சிஆர் காரணம் நாங்களும் உட்கார்ந்து சிவா பேச்சுவார்த்தை நடத்துவோம் சமாதானமா போவோம் உங்களோட கொள்கையில நீங்க எங்கட கொள்கையில நாங்க உட்காருமா அவங்க பார்வையில அரிசி குளிச்சு படைக்கப்பட்ட இது அதிர் அழியலா அரிசிக்கு வெல்கம் வந்து சொந்தத்துக்கு வெல்கம் வந்தீங்கன்னா பாதிமான அழகியாவே அழிவையில் ஒரு பட்டம் இருக்கின்றது நரகத்தை பிரிக்கக்கூடியவர்கள் என்ன காரணம் தெரியுமா அவர்களுக்கு விசாரணைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மருந்தை நாளில் நல்லா மனு ரெண்டு பேரும் அழைப்பாளம் அவர கையில் சாதியை கொடுப்பானாம் அவர்கள் அப்படியே கொண்டு வந்து அழிவின் கையை கொடுப்பார்களாம் அழிவின் யாரு சீஆாவா இருக்கிறாரோ யார் எதன குடும்பத்தோடு இறக்கமோ அவன் எல்லாம் சொருக்கம்போ மக்கள் எல்லாம் போய் கனமழ்களே முன்னாள் ஜனாதிபதி ஆயத்தில் அவரு சிகாகோல எழுதுகின்றார்கள் அல்லாஹால எழுப்பாற்றுவான ஒரு மூவினை அண்ணா எழுப்பாட்டுவானா எழுப்பாட்ட பாட்டு வந்து அல்லாஹால அவனிடத்தில் ரகசியமாக கேள்வித்தனக்கு கேட்பானாம் கேட்ட பின்னால மலக்கு மருந்து சொல்வானா ஓ மலக்குதலை இந்த பாவம் செய்திருக்கின்றாலும்ழக்குவார்களே நான் இவரது பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் எனவே இவரது பாவங்களை எல்லாத்தையும் நன்மையாக மாற்றி மக்களுக்கு காத்து வேண்டுமானோ ஒரு பா ரகசியமா அல்லா செல் கேட்டு இவன் பாவத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால அண்ணா சொல்லுவாங்க மனசு கூப்பிட்டு மக்களுக்கு சொல்லுவாங்க வாக்கில பாவமே செஞ்சில்லையே ஒரு பாவம் கூட செய்யாத நல்ல மனுஷன் மக்கள் சொல்லுவார்கள் சொல்லிபோட்டு அல்லா சொல்லுவா இந்த மனிதனை தோற்கத்துக்கு அனுப்பு இந்த ஆயத்துக்கு ஈரானுடைய முன்னாள் சில காலங்களுக்கு முன்னால் இருந்த இமான் ஹொமேனி அவர்கள் ஆயத்தில் ஹொமேனி என்று கூறியவர் அவர் ஹரிசன் ஹொமேனி என்ற கிட்டாபில் இருக்கிறாங்க உலமாக்கலுக்கு இறங்கும் இறங்கும் மேல அவங்க பாவம் செஞ்சாலும் அல்ல மன்னிப்பான் இன்னொரு கிதாபுல எழுதிக்கிட்டார்கள் அலி அழிய முதல் சொல்வார்கள் ஏற்றுக் கொண்டால் மட்டும்தான் எங்க கருமலாக்கு போய் அம்மாவது அவர்களுடைய சிரியான பேசு மேல சட்டம் வெறுமேறோம் தெரியுமா இது சொன்னும்ல படிச்சவர்கள் கோச்சு கொண்டு போன யோசிக்கிறீங்க படிச்ச உட்கால புத்திஜீவிகள் இந்த உலமா சேவ இல்லாம இஸ்லாசுக்கு பிரச்சனை போனார் இஸ்லாத்துக்குள்ளாரின் அப்படியோ சியா தான் அது நாங்க இல்ல எங்க அது ஈரா இல்ல அப்ப நீங்க நாங்க நல்ல சிஆர் மினிஸ்டர் மாதிரி எப்படி அது யாருக்கு எலக்ஷன் போன சார் நல்ல நேர்மையான ஒருத்தருக்கு பார்த்து எலக்ஷன் போடுங்க பத்து நல்லவருக்கு பார்த்து போடுங்க இதே மாதிரி தான் சிலோன் செய்யற ஓ அப்படி கூட்டம் இருக்கிறாங்க அவங்க சிலோன்ல இல்ல நாங்க நல்ல சீ ஆக்க இன்னொரு பேருக்குறாங்க சிலோன்ல அப்படி ஒரு சீக்கள் இருக்கிறாங்க நல்லவர்கள் நாங்க பகிரங்களை ஏற்ற மாட்டாங்க சரி அப்டின் உஸ்மான் ஏச மாட்டாங்க சரி ஆனா பாத்திமா நாயக ஒர்தான் அரிசியும் குறிச்சியும் உண்டாதுன்னு இப்ப சொல்லுங்களே சாப்பாக்களுக்கு ஏற்ற மாட்டோம்ல ஆயிரத்தி ஏழுநூறு பிழைக்கொள்ளுமா ஏற்றுக் கொள்ளுமா நான் முடிஞ்சு மலக்குமார்களை கொண்டு கொள்ளுதல் அல் மனியா இருக்கிறாங்க உலமாத்தி மாறி ஒரே அலி ரஜில்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சமாதானம் எங்கட ஒரு கிதாபும் எடுக்கல இதன்தான் கூடிய இரண்டாது இடத்துல கிதாபு எதக்கூடிய பாடம் வேலை கேட்குங்க உங்களுக்கு என்ன பாசிமாவுடைய அது என்ன பாத்திமாவுடைய பொருளான் முஸ்தபு பாசிமா என்றார் நபி அவர்கள் மரணித்த பின்னாலி நாயகி கவலையில இருந்தாகலாம் இப்ப ஜிப்ரா வந்து அவர்கள் இருந்து அந்த ஆறு மாசமா நாயகிக்கு வழியாட்டினாகலாம் இதுதான் முஸ்து பாசிமா இப்ப இல்ல முக்தி அவங்க சொல்கின்றார் அந்த முஸ்து பாசிமா இப்ப இல்ல ஒரே ஒரு சேக் இருக்குது கடைசி வளர்கூட மருதி அலைத்த காலத்துல பலம் தெரிக்கும் அந்த அதிசை ராவிஸ் செல்லக்கூடிய சொகின்றார் உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு ஒரு முத்தகு பாத்திமா இருக்கிறேன் உங்கட குர் ஆண் மாதிரி மூன்று மடங்கு தெளிவா சொல்றா இல்லையா உங்கட குரு ஆண் மாதிரி மூன்று மடங்கு இருக்கிறதா முத்தகு பாத்திமா இப்ப யோசிங்களை சும்மா யோசிங்க வேறொரு குரான் இல்லன்னு வைங்க அப்பே அப்ப மக்கால களவுல ஹஜ்ஜில இல்லையா சாப்பாடு பார்சல் கொண்டு போற மாதிரி சாப்பாடு கொண்டு போற நொறியில குருவான குழப்பா ஒரு பைனம் ஐயாயிரம் ஒரு பைனம் ஒன்னரை லட்சம் இது அவங்க வருது அதே போல கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகாதா செல்கிறேன் அவங்கள்ட்ட பசு தெரியுமா காமன்பி இல்ல மூணாவது முக்கியமான கிதாபு பிஹார் மதியார் பின்னால் எல்லா சாபாக்களும் மூத்ததாகிவிட்டார்கள் ஆனால் அகூதர் சல்மான்சிய தவிர மற்றது ரசூலுல்லார குடும்பத்தை தவிர அப்படி என்றால் எத சாக்கள் மக்களும் சாடாக்களும் இல்லை எதாவது முஸ்லீம் திருமதி மட்டுமே அதிர்ஷ்டும் இல்லை எங்கட குரான் குரானும் இல்ல அப்படி என்றால் நாங்களும் மலாயம்ல பாரு சம்பவம் எழுதுகின்றார்கள் முதலான மீன் புலுங்கிட்டு மீன் புலங்கிட்டு சின்ன பிள்ளைங்க தெரியும் அவர் தாவா கொடுத்தாரு பின்னால ஊரை போனாரு அல்லா ஒருத்தால மீனா விழுந்து வைத்தார் இது எல்லாத்தையும் தெரிஞ்ச சம்பவம் ஆனா அப்படி இல்ல இவங்களோட இவங்களோட சக்தி இல்ல அப்படி இல்ல இவங்களோட சக்தியில வருது அவங்க நல்லா அவங்களோட காலத்துல ஒவ்வொரு வந்து கேக்குறாரு அந்த யூலூஸ் மீன் கதை என்ன இவர் கதை குடுபிட்டு யாரு கத்துறாரு தாஜன்ல கத்துற மாதிரி அப்படி காட்டு அடிச்சு புயல் அடிக்குது பெரிய ஒரு மன மாதிரி மீன் ஒன்று வந்து செல்லுது ராமாயணமா கடலை அடிச்சு மன மாதிரி மீன் ஒன்று வந்து கேட்குமோ கூப்பிட்டீங்களா இப்ப சொல்றது ஆசீர் ஆய்வுமா அவர் சொல்றாரு யூனிசாட சம்பவத்தை சொல்லு இப்ப மீன் சம்பவம் செலுத்து சொல்லு தெரியுமா அல்லாத்தி பாரு பன்னார் இமாம்களும் சொல்லு என்று சொன்னார்களாம் இப்போது இவர்கள் கேட்டார்கள் நான் பான அலியையும் கோபத்துல போனாங்களாம் எனவே தான் புலிகின என்னுடைய வயிற்றுல நாற்பது நாள் இருந்தாரு இருந்த ஒரு சிக்கல பண்ணினாரு அதனால தான் அண்ணா மன்னித்தான் நீங்க சொல்லுங்க யூனு நபிய அண்ணா மன்னிச்சிக்கிறது சு வருது தெரியுமா இன்னுமீன உத்தான்னு நான் தெரியாமல் தவறு செய்தேன் என் பாரத்தை அலியையும் சீயாக்களாமையும் நான் இமாம் சொல்கிறேன் என்னை மன்னித்து விடு என்று சொன்ன பின்னால்தான் அல்லாவிட்டார் இவர்கள் தான் சீயாக்கள் அப்படி என்ற விஷயத்திலையும் அவரை ஒரு பாதம் கொண்டு வருகின்றார்கள் உலகம் நான் சொல்வது எப்படி என்று சொன்னார் பாபு நவிமாரை விட சிறந்தவர்கள் என்பதை கொள்ளும் பாடம் ஒவ்வொரு நாளும் திங்களக்கிழமையும் வியாழக்கிழமையும் எங்களோட அளவெல்லாம் அலிவகையிலானுக்கும் நடந்த நடக்கோதை வருகிறார்கள் தெரியும் இது யாருக்கு சொன்ன வார்த்தை அண்ணாங்க ஒரு இமாம் யாரும் மனிதர்கள உள்ளதை இமான் அறிவான் அப்போ ஆசிரியர் சொற்க நரகம் கொடுக்கிறார் அறிவுலான் என்றாங்க அதுலேயே ஒரு கதிரி கலா கதைய விஷயத்த அவங்க மொத்தமா ஏற்றுக்கொண்டதே இல்ல இப்ப சொல்லுங்க இஸ்லாம்ல சொல்லுக எப்படி கருபலாக போய் கபர்ல சொல்லக்கூடிய ரெண்டு ரகத்தான சொல்கையும் இருக்கின்றது சொல்லுகா கொனை நீட பொட்டோட வச்சுட்டு ابو அவனுக்கு சொல்லு மட்டும்தான் நூற்றிக்கு ஐந்து வீதர் தக்காது சட்டம் என்ன தெரியுமா அவர்களிடம் மாசத்தில் ஒரு மனிதனுக்கு சிகரெட் குடிக்கலாம் மாற சந்தோஷம் ஆயிடுச்சு விளையாட்டுக்கு சொல்லல நான் பேசக்கூடிய ஒவ்வொன்றும் இதுவரைக்கும் எங்க எந்த அதிர்ஷ்டித்தாவையும் நான் தொடரல சனிய அவங்களோட அதிர்ஷ்ட சொல்றது அவங்க பேசினது அவர் எப்படி பிரிக்கிறார் உலகாக்களுக்கு விளங்கும் சதிப்பமான புகை மெல்லிய புகை எனவே சிகரெட் மெல்லிய போக என்றால சிகரெட் குளிக்க ஒரு நோம்ப முடியாது அப்பாக்கள் ஒவ்வொரு வருஷமும் நெசுங்கி பட்டு மௌசா போனாங்களாம் பாருங்க சவுதி கவர்மெண்ட் செய்யற வேலைய யாரும் ராஜ வாரத்துக்காக வேண்டி ரோட்ட மூடி மக்கள் மவுசு சொல்றோமா இல்லையா கன்னியாசு கனவான என்ன நடந்த ஒவ்வொரு வருஷமும் ஆதாரத்துடன் சொல்கின்றேன் இல்லன்னா ஒரு நாட்டின செய்தியை பப்ளிக்கா சொல்ல மாட்டேன் நூத்தி பேக்ல ஆயிரத்தி கிலோ எக்ஸ்போசர் பெடி மருந்த கார்புல்லாக்கு கொண்டு போய் வைக்க பார்த்து கார்பத்துலாக்கிட்ட வச்சு பிடிபட்டு ஒரு பயணம் கடல்ல மனுஷர்ல செஞ்சு மோச போனாங்க இந்த பயணம் என்ன நடந்துச்சு இதே தான் செஞ்சாங்க அவங்க அந்த கடலுக்கு முன்னாக அங்க போய் உலகத்துல யாரும் செய்யாத வேலை அனைவரும் அந்த தொன்னால சுமார் ஒரு மணிக்கு மீட்டிங் முடிஞ்ச பின்னால வேண்டுமென்றே போனாங்க அந்த கணலுக்கு நடுவ போய் வீட்டுட்டாங்க பின்னால வந்த மக்கள் நெருங்கி நெருங்கி நெருங்கி பின்னால ரெண்டு சைட்டம் மூச்சு அடைச்சி மௌசா போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா சவுதி கவர்மெண்ட் மாற்றால சிசி கேமரா வச்சிருந்தா முள்ளு கூத்தும் வீடியோ ஆகிடுச்சு சவுதி கவர்மெண்ட் தெரிஞ்சு ஐநூறு சிசி கேமரா கம்ப்ளீட்டா வீடியோ என்ன நடந்துச்சு தெரியுமா அதனால ஐநூறு பேர் ஈராக்காரர் தெரியுமா சின்னுக்கு வந்த கவுன் கல்லூர் ார்கள் ஐ பேர் மாட்டின அதுக்கு போன ஒரு செய்தி இருந்து தூக்கி தூக்கி வீசம் கொண்ட மையத்தை வீசினே கண்ணியத்துக்குரிய கனவான்களே உடனே தூக்கி தூக்கி தூக்கி கிளியர் பண்ணினாங்க அவருடைய கவலைக்குது முந்த சாக்கிட்ட எந்த அந்த தியாரத்தரமன் வீ உள்ள முடிஞ்சு சரியா ஒரு மாசத்துல துல்ஹ் மாசத்துல ஹஜ் கருபலாக்கு ஈரானுக்கு போறானோ அது ஈரானுக்கு போறது அவங்க அது மாத்திரமல்ல அந்த ஜியாரத்தை போய் கபுரை ஜியாரத் செய்வது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சபம் எந்த மடிவில் அவருக்கு ஹஜ்ஜிக்கு போ கிடைக்கலையோ உடனே அவருக்கு போகட்டும் கிடைக்கும் அது மாத்திரம் அல்ல நபிமார்கள் அண்ணாவும் குசைனுடைய கபடை எனக்கு ஜியாரஸையும் பாத்தியத்தை தாருங்கள் என்று அண்ணா தாலா கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் நபிமார்கள் வந்து ஜியாரஸ் செஞ்சுட்டு போறாங்க இப்படி சட்டமான ஹஜீஸல் ஒரு ஹதி அல்லா சொன்ன உலகத்தில் சிறந்த பூமி என்று கேட்டபொழுது அல்லா சொன்ன கருபலா இல்ல என்று அவனையே நான் எனவே காவத்துலா கூட சரியா அப்புறம் அழிக்க வேண்டிய நேரம் என்ன சொன்னால் மக்கள் எல்லாம் சைடுக்காக நான் காவுபாவை அடிக்கிறேன் இவன்லின் வேறாசில வேற இந்த சியாக்கள் அது மாத்திரமா அந்த தன்யத்துக்குரிய கனவான்களே மக்கான கிட்டாபில அவங்க எழுதுறாங்க غاية பெர்ந்து அது மாத்திரமல்ல ஒரு ஆயிரத்தி ரூபாய் செய்ய சொல்கிறார்கள் சொர்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் கொண்டான் என்று முடிவும் கிடையாது வர தூளி மின் தூணில் அவர்களுடைய இரண்டாவது கிதாபு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எந்த அளவுக்கு ஒன்று படுகின்ற அது மாதாக அவங்க எங்களோட முஸ்லீம் தரத்தில் உள்ள சியானும்ச்சு கொண்டிருக்கிறார் அவங்க தனிக்கு நூத்தி கணக்கில் என்னது என்ன நடக்கு தெரியுமா அகசிகளாக போகும் போது கப்பல் தாக்கப்படுது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளே ஏற்றுக்கொண்ட எல்லாத்தையும் ஷியா சென்ற பகுதியிலிருந்து போறவங்க வித்தியாசம் எங்க முஸ்லீம் போறதா ஷியா முஸ்லீம் போறத எடுக்கிறார் ஏன் அவங்களுக்கு தெரியும் இருந்த பாதிப்பு கூட என்ன கருத்து வகை அந்த அந்தவாதி யாரு இந்த தொப்பி போடுறவங்க நல்ல முஸ்லீம் நல்ல முஸ்லீம் என்றால் யாரு ஈரான் முஸ்லீம் எப்படி கொண்டு போயிருக்க கன்யசுரிய கனவான்களே இலங்கையில பெரிய மிஷன் யூனிவர்சிட்டி லைன்ல படிச்சோய் மட்டத்துல லாயர் சுமார் மட்டத்துல ஐஎடிகேஷன் படிக்கிற புள்ளியல் மட்டத்துல உணமாக்கள் மட்டத்துல பாதி திட்டத்தை வளர்த்துட்டு வந்தாங்க கல்யத்துக்குரிய நலவான்களே மக்களோட மக்கள பூண்டு இன்றைக்கு அரிசி கொண்டு இருக்கிறாங்க பாய் வழங்கிக்கோங்க மனசுமார்கள் பணக்காரனா வாழ்ந்தியா ஏனையா வாங்கியாங்க கை கால் இல்லாம மௌர்த்தா போனீங்கனால கை கால் இல்லாம வரமாட்டீங்க ஈமான் இல்லாம போனா நான் காசிதான் சீயாக்கள்கில்லத்தனம் குக்கியத்துல கொண்டு போய் முடிஞ்சிடும் எனவே கன்னியத்துக்குரிய கணவர்களை செலவு பெறுவோம் இந்த பீரியட்ல பல இடங்களில் சீயாக்களை பற்றி மாநாடுகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தி இவர்கள் வந்ததால சிலோர்ல நாங்கள்லாம் ஒன்று பட்டோம் அழகம் திருநாள் நாங்க எல்லாம் ஒன்றுபட்டோம் இவ்வளவு நாள பிரச்சனை பொது எனக்கு எதிராக எல்லா இயக்கங்களாலும் என்ன நடக்குது என்று வந்து நாங்க சொல்லும் பொழுதும் ஏண்ட அமளிவாத ஏண்ட வார்த்தை மௌக்கு எல்லாமே அவ்வளோ தெவோம் எல்லாமே அவர்கள் ஒரே கோட்பாட்டில் இருக்கிறோங்க பொது எதிரா எங்களை வெளியே உள்ளவன் இவன் முகம் மூண்டி அணிஞ்சி உள்ளுக்கு வாரிக்கு நாங்களும் நீங்களும் ஒன்று சமாதானமா போவோம் அந்நிய மக்கள்கிட்ட பிரச்சினை நாங்கள் பிரச்சினை படப்படாத எங்களைய கூப்பிடுகிறார் கண்ணியத்துக்குரிய தரவான்களே தெளிவு பெறுவோம் இந்த வழியில நாங்கள் மாற்றிப்படாமல் அல்லா ரபுல கேட்க எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவாக